الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اختقوا ربكم الذي خلقكم من نسل واحدة وخلق منها زوجها وضت منهما رجالا كثيرا ونساء واختقوا الله الذي تتاعدون به والأرحام إن الله كان عليكم رقيبا لك الله العليل حظيم سلطة النساء அதில் அப்போ அழைகள் சொல்லலாம் மக்கா ஒக்கர்றமாக சூழத்து மதீனாவுக்கு போனதற்கு பிறகு இறங்கின சூறாக்கல்ல ஒரு சூழாக்கான் சூழற்பும் தெரியும் குரானுடைய சில சூறாக்கள் மக்கா ஒக்கர்றமாக உள்ள இறங்கின சூறாக்களைக்குது அதுக்கு நாங்கள் மக்கி சூடாச்சு இன்னும் சில சூறாக்களைக்குது மனோபராவில் ஆதாரங்கள் இருக்குது ஆளான் சொல்றாங்க அதுல உருவாகி சொல்ல அல்வா அலைவர் சொல்லமான உடன் நான் இருக்கும்போதுதான் சொல்லுவேன் கருத்து அதுல உருவாகி சென்ற நல்வாழ்வு செல்லும் அதுவா ஆயிஷா வித்யப்பாருடையவா சிக்காக செய்து மக்காவுல வாழ்க்கையை ஆரம்பித்தது மதீனாவில தான் இந்த குலத்து நிசா ஆரம்பிச்சது அதுல இன்னும் சில கருத்துக்கள் எங்களுக்கு இருக்கிறது ஆனால் தேவையில்லை குளத்து நிசாவுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் இதுல வரக்கூடிய ஆக ஒரு கமல் என்ன சொன்னால் அல்லாஹு ஆலா பெண்களை பற்றியும் யத்தீன்களை பற்றியும் இதுல அதிகமாக போயிருக்காங்க பெண்களை பற்றியும் எத்தீன்களை பத்தியும் இந்த பெண்கள் ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு ஒற்றுமை இருக்கு பலவீனமாக ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய சொத்த சுயமாக நிர்வகிக்க முடியாது இதே ஒரு தீநுட்பம் தன்னுடைய சொத்தை சுயமாக நிர்வகிக்க முடியாது சிலருடைய உதவியின் பக்கம் தேவைப்படக்கூடிய என்பதன் காரணமாக அல்லாது ஆனால் தலா ரெண்டு பேரையும் உங்களுக்கு சேர்த்துச் செல்லிருக்கிறார் தீமையும் பெண்களையும் திட்டம் எங்களுடைய திட்டம் ஆய்வு மதிக்குதுவாக ஆளான நபியனுடைய நபியனுடைய தந்தி தம்பி என்று சொன்னால் சாச்சர மகன் கவி கவி தான் அதற்கு அப்பா சிறதி அல்வாவுக்கு ஆளானோம் இக்காலத்தில் ரெண்டு கண்ணுடைய கண்ணையும் இழந்தார்கள் அதற்கு சொன்னார் அவர்களுக்கு அவருடைய ஒரு நாள் அப்பா சின்ன பிள்ளை அவர்கள் அவங்களுக்கு சரியான ஆசை அதில் இரவு எப்படி கலிதி ஆனா ஊட்டிலுக்கு என்ன செய்றாங்க அவனுடைய இரவே படி கலிது இதை யாருக்கும் பார்க்கணும் யாருக்கும் பார்க்க அப்ப என்ன செய்ய அதில் உருவாக மாமி மாப்பட கண்ட அதற்கு உருவாக்கணுமா சொல்லிருக்கா செஞ்சிருந்தா என்ன செய்ய மாப்பட சங்கத்திற்கு ஒரு நாள் போனாங்க போறதுக்கு முன்னாலேயே தூங்குற போத பாருங்க சூர் உல்வாஹி செல்லலாம் அதுல சூழ்நிர்வாகி சொல்லும்பா சொல்லலாம் கதவை எப்படி தட்டினாங்க கதவை எப்படி திறந்தாங்க என்ன சந்திப்பு வந்தாங்க இதெல்லாம் ரிவாயிரத்துல நடந்த இதெல்லாம் ரிவாயத்து இல்ல சாபாசலுக்கு இருந்து ஆறுபமாக இரவு முறைக்க சொன்னது நடி என்ன செய்வாங்க இரவு நேரம் பாஜக நேரத்தில் அகருக்கத்து உருவாகி சொன்னதா என்பதா சிஞ்சாவுக்கு வந்து இந்த புல் என்ன செய்து சொன்னால் சிஞ்சாவுக்கு போறதா தண்ணி வேணும் அந்த புல் என்ன செய்து இரவு நேரத்தில் அந்த கண்ணியை கொண்டு போய் அகல் கற்று உருவாகி சொன்னதா சொல்ல போறது சுற்றி வந்தது என்ன செய்யணும் <interpretations> <im metric Adams scams> இப்ப நான் என்ன செய்யணும் செயல்படுறேன் அதுவும் கொண்டு வாங்கி செல்லி தண்ணியை தண்ணியை முன்னேற்பாடு சேவைக்கிறேன் இது ஒரு வகையான அசல் அப்படையா இவ்வளவு விளக்க முணுக்கம் உள்ள இந்த பிள்ளைக்கு உன்னுடைய புறாணுடைய விளக்கத்தை கொடுப்பாய் பாதிப்பியூட்ரைஸ் பண்ண ஒவ்வொருத்தருடைய கலண்டும் அந்த கலந்துல பாதிக்கப்படவில்லை இந்த அளவுக்கு மூர்க்கவெடுத்து يا الله <سؤال> இந்த மூர்க்கத்தை ஓது القران الله تصفاء في الدين وعدل في التعديل يلا احنا نقودنا القران اللي ولا في فاسترير الله تفسيره امام الله اخذ ثرييا مفسران حضره عباس رضي الله عنه حضره رسول الله صلى الله عليه وسلم இந்த உம்மது மفسிரியங்கள குரானுக்கு விளக்கம் செய்யக்கூடிய இமாங்கள் العلماء صحابہ اكثر ஆக முன்ன كنا வந்தான் யார அவங்க வித்தியாசமாக வித்தியாசமாக வெளிச்சம் போகல கண்ணுடைய வெளிச்சம் பயிற்சி எது போகல எது போகல கல்முடிய வெளிச்சம் ஆசிரியர் முக்தியான சுப்ரீம் கோர்ட்டு பொடியை விடவும் ஒரு ஸ்ட்ராங் பொடிதான் எங்க அவருடைய முக்தியாக இருந்தவரு பின்பாகி அவருக்கு ரெண்டு கண்ணு இருக்காங்க அவருடைய எயிட்டீன் பதினெட்டு வருஷத்துல அவருடைய ரெண்டு கண்ணைத்தவுத்து வரைக்கும் ஒரு தொண்ணூறு லட்சத்திட்ட எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு வருஷத்தை மௌத்தானாலே மவுத்து வரைக்கும் அதே செயலியிருந்தது கண்ணுடைய பார்வமைத்து ஆனால் கல்முடிய பார்வம் அமர்ந்தது அதுக்கு பிறகு சென்னை செங்க கூடிய சீட்டுக்கு வச்சாரு பாஷா அவருடைய இப்ப இருக்கக்கூடியவருக்கும் ரெண்டு கண்ணு ஒரு ஆட்சியர் செகண்ட் கமான் அவருக்கு பிறகு சீட்டுக்கு வரக்கூடிய அளவுக்கு ரெண்டு கண்ணு நாங்க கண் இல்லை கேடாது காலம் கேட்குறதுன்னு அது கேடாது அவரத்திருந்து என்ன பெனிபிட் அடைய வேண்டதான் சிக்காலத்தினர் இந்திய காலத்தினர் உமர் ரவி அல்லாஹு தாளானும் அவசி காலத்தினர் அவங்க என்ன செய்வாங்க அவங்க கவிதை மதுருடைய சகாபாக்கள் ரசுடைய சகாபாக்கள் பெரிய பெரிய வாக்கள் ஒரு பதினஞ்சு வருஷமா அந்த கடின எல்லருக்கும் ஆச்சரியம் விமர்ச கேட்டாங்க கேட்க அது விலங்கு தானே அவனோட பார்த்து ஏன் விளங்காங்க நதியினுடைய குடும்பத்தை சேர்த்துல முக்க முடிக்கிறாங்க தானே என்பதுதான் இதனை விட அந்த இடத்துக்கு வாரத்தில் பர்வதி அல்லாஹும் எல்லார்க்கு முன்னால கேட்டாங்க பார்ப்போம் இந்த சூரத்தில் அல்லா என்ன சொல்றான் இந்த சூரத்தில் എന്നായത് ഹർത്തുമായിലാ ജാ അമു റുല്ലഹ് അല്ലാഹുവിനെ വെച്ചി കൊണ്ടിട്ടാൽ പോട്ട മക്കബുദിയ വെച്ചി മക്കബുദിയ സാവിനെ സൈദികയിലേക്ക് കൊണ്ടാണ് ഇദ് ഖുലൂൻ വറൈസുൻ നാസി ഇഖുലൂൻ ബിഇമിനില്ലാഹി അസ്വാജ മക്കബുദിയ മക്കൽ ദീനുകുല്ല കൂക്തൻ കൂക്തമാ ഹുലുമം ത്വുമമാ വണ്ടിക്കൊണ്ടിർപാവല്ല കണ്ടാല് பாത്തേങ്ങ ഫസ്താ ഇദ് എനി നിസ്ഫാർ തിങ്ങ എന്തു ചെയ്യും നിങ്ങൾ സ്ഫാർ തിങ്ങ ഇദ് സൂറതുയ സമർ എന്നയാട കേക്കറങ്ങ சரியா சார் ஒவ்வொரு மக்காவுடைய வெற்றியிருக்க மக்கள் ஜீவத்துல மனசிய மவுத்த பத்தி சொல்றான் நவிய வந்த இதுக்கு போல நீங்க தேவையில்லை உங்களோட நீங்க என்னது மக்காவுடைய வெற்றியை பரவலாம் மக்கள் வீனுக்குள்ள வரவனும் நீட்டி காயத்துக்கு நீங்க இந்த எழுமுக்குத்தான் இந்த புள்ளைய நான் கத்தலாக்க மக்காவுடைய இப்படி வந்து விட்டது மக்கள் தீர்சுல்ல வராங்க மக்கள் சாப ஆலயத்திலே சாவை கைது நடத்தி விட்டது இப்ப விஷயம் கம்ப்ளீட் நீங்க வந்த இதுக்கு பிறகு நீங்க இல்ல இல்ல கிடையாது சரி அது எனக்கு விஷயம் கிடைக்கும் பேச வேண்டிய விஷயம் கிடையாது வந்துஜ் கோல் ஒரு கோலர் கொடுத்து இந்த இடத்துல மக்காவுடைய சாதையோட கையில வந்து சேர்வணும் மக்கள் வீரத்துள்ள வரோம் மக்கள் குடும்பம் குடும்பமாக வீட்டுக்குள்ள வரோம் இது வந்து உலகத்தில் நீங்க ஒரு ஒரு தாக்கத்தில வேலை செய்வீன் என்று இருந்தால் என்னத்த உங்களுக்கு என்ன இல்லை அவங்களோட வாழ்க்கைக்கு நோக்கம் என் நோக்கம் மட்டுமல்லாத்தையும் அடுத்த செஞ்சு முடித்து நிர்வாகத்துடைய சக்தி இது மிகவும் முக்கியமான சக்தி அப்பாசு அதிகமாக இப்னு அப்பாஸ் நபி அல்லாஹு تعالی என்ன சொல்றாங்க சூரத்து நிசாவிலே எனக்கு 500 ஆயத்தி இருக்குதே இந்த 500 ஆயிதுல 5000 ஆயத்தும் முழு உலகமும் எனக்கு கிடைக்கிறதரோ எனக்கு இருப்பமா அதுல ஒரு ஆயத்து தான் சூரத்து நிசாவிய 40வது ஆயத்து 40வது சூரத்து நிசாவிய 40வது ஆயத்து அல்லாஹ் சொல்றான் இன் அல்லாஹ ல யழலம ஸாரரா ஒரு கடுகு மணி அளவேனும் நான் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டேன் சொல்றாங்க அநீதி இயக்கம் ஏக நிறுவன அநியாயம் யாருக்கும் என்ன சார் எவ்வளவு அநியாயத்தை போல நடந்தாலும் நீங்க செஞ்சு கொண்ட விளைவு காரணமாக உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு நட்டமன்றது வட்டி இருக்குது மட்டுமல்ல தூக்குதலான மட்டுமல்ல சொல்ல வேண்டுமோ அந்த இடத்தில் அந்த வார்த்தை அதுக்கு பார்க்க அதுக்கு வாழ்க்க சபை பண்ண வேண்டி கட்டாயம் ஒரு முஸ்லிமர் கண்டா சனால் சொல்லணும் சொல்ல இல்லை என்றும் அதுக்கு ஒரு வாழ்க்கையில கண்டனை கிடைப்பலாம் ஒரு முஸ்லிமர் கண்டா புன்முருகன்டா மொத்த மனசுள்ள வரக்கூடிய கட்டம் தான் இந்த படிப்ப ஒரு கட்டம் மக்களுடைய முக்கியமான காதல்கள் இந்த குருக்குள்ள வந்துட்டா வெள்ளவரத்தே வந்த அவருக்கு ஏழு என்ன செய்ய செய்யலாசம் மக்கா ஒரு குரூப் பெருந்தெறும் பொறுப்பானல்லா சாமி யாருடைய கையில் அந்த குருப் காத்த குருப் இவங்களோட ஒரு நாள் சித்தவார அப்துல்லாவுலான அவர் அங்க வந்த ஹோஹோ என்பதால் சொல்ல ஒரு விஷயத்துல பயிற்சி பார்த்து உண்மைத்துக்கு ஒரு படிப்பினைக்காக யார் வராங்க அவருக்கு தெரிய யாரு நபர் என்ன செய்றாங்க அல்லின் நாயகனே அல்லா அவங்களுக்கு சொல்லி தருது எனக்கு என்ன செய்ய சொல்லித்தாங்களே எனக்கு என்ன செய்ய பண்ணித்தாங்களே யாரு வார கொஞ்சம் முகம் சுருக்க தான இயற்கை தான ஒரு நீட் வச்சு இப்பதான் உருவாக்குறேன் இப்ப இவர் வந்து என்ன பின்பற்றக்கூடிய ஒரு எதுவரும் ஒரு சீன வரலாமேன்ற மாதிரி அல்லாஸ் நான் இது நதி நதியா நதியாக வச்சு அல்லா சுருட்ட வைத்தான் கும்பத்துக்கு படிப்பு நிற்கிறான் கும்பத்துக்கு படிக்கிறான் ஒரு முக்கில் அண்ணா கேக்குறான் நதியை பார்த்து அபசவல்ல ஒரு குருடர் பொங்கலத்தில் வந்ததுக்காக வேண்டி நீங்க ஒரு முகத்தை திருப்பீங்களா கேட்டு போ நல்லா கேட்கிறான் உங்களுக்கு என்ன உத்தரவாத இருக்குது இவங்க இஸ்லாக்குள்ள வாங்க சொல்லி போட்டு இஸ்லாத்துக்குள்ள இருக்கிறவன் இருக்கிறானே அவன் இஸ்லாத்துக்கு வெளியிருக்கிறன விடவும் எந்த பார்வையிட நிச்சயம் நல்லம் எந்த பார்வையிட நிச்சயம் நல்ல இதற்கு சம்பவம் எங்க முகத்தை சுருக்கதும் அம்மா சுருப்பது ஒரு முக்கிய முக்கு முன்னால் எங்க முகம் எச்சு எப்படி போன புன்முருகல் சுருத்துதான் முகத்தை பார்த்துட்டேன் அடிக கதைகளுக்கு அவருடைய உள்ள நாளைக்கு <advisory> <-packa> <imitat> <hara Roosevelt dámon difícil> நீங்க எல்லாம் மறந்தாலும் வாழ்க்கையில் என்ன சரி சம பண்ண வேண்டிய பாரத விஷயம் கொடுக்கிற மீனிங் வந்துட்டு ஓரளவு குடும்பச்சு நான் போது மட்டும் வாழ்க்கையில எல்லாம் நோட் பண்ணப்பட வேண்டும் என்ன இதேக்குதா அதிகா இதே கூட 한 बार யாருக்கு money දෙන්නிட மாட்டான் ஆராளம் கூட என்கிற வாழ்க்கையினுடைய கைгем செஞ்சு கொண்ட பாவத்துக்கு உரிய என்கிற வாய் செஞ்சு கொண்ட அநியாயத்துக்கு உரிய தண்டனையை நான் உலகத்துல ಅನುಭವಿಸாக வேண்டும் ஏன் மௌத் ஆகும் போது சுத்தமாக மௌத் ஆக இருக்கான் wala nuziy sallahu min al azab al adna dun al azab al akbar la'allahum yarjoon allah qur'an surah ulagha sela kandaga la sela shiyanga solla ugala shodi kon en demma ninga maut aana suthamaga maut aaga irukaan அப்ப அல்ல யாருக்கும் சின்ன பாவங்களை நீங்க செய்யாமலையே நாம் அன்னிக்கி விடுவேன் பெரும் பாவங்களை விட்டு நீங்க உங்களை பாதுகாத்துக் கொண்டால் என்ன நீங்களை பாதுகாத்து உங்களுடைய சின்ன பாவங்களை தொழுகையை கொண்டு நோம்ப கொண்டு செப்பாக கொண்டு கிளக்காக கொண்டு ஒரு உதவியைக் கொண்டு நெஞ்சுவோம் நெல்வோம் நாங்கள் அப்படியே மன்னிச்சி நான் அப்படியே கபாயின் பெரும்பாவைனா பெரும்பாவை குறித்து கிதாபு எழுதிருக்கார் அதுல வந்து தான் கபாய இமாம் இஹாதீதி கிதாபு அல் ஜவாபிது இமாம் ஹஜி ரஹ் ஹைத் பின் கிதாபு இதுல பெரும்பாவை என்னூறு كلمه கிட்ட பெரும்பாவை எழுதறார் என்னூறு كلمه அதுல வந்து தான் என்னக்க ஆ ஷிர்க் வைக்கிறது சொர்க்கமா செய்வேது யதீமுடைய சொத்து தின்றதே இன்ஹெரிட்டன்ஸ்ல என்ன செய்யுதே நிலையானது நாலாவது ஆயுசு அல்லாஹு மூணாவது ஆயுள் எட்டாவது ஆய் ஐஸ்வர கவிர் நகி கரும அல்லாஹ் சிறுக்கு வைக்கக்கூடிய பாவத்தை ஒரு நாளும் மன்னிக்க தவிர உள்ள ஏனைய பாவங்களை அல்லாஹ் நாரிய மக்களுக்கு மன்னித்து விடுவார் அது பெரும் பாவமாக இருந்தாலும் அநீதி இணைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே அல்லாஹுடைய ரஹ்மத்தை மட்டும் நீங்கள் நிராசையு போக அல்லாஹ் பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கப்படுகிற பெரும் பாவம் மன்னிப்பான் கூட சிறு கட்டில சிறுத்துவிக்கா மொத்தம் அவன் இது மக்கள்ல சில மக்கள் மனிதர்கள் சில மனிதர்கள் பாதம் செஞ்சு போட்டேன் நடித்த ஓடி வாராங்க யாரோ சூழல்லா எங்களால இப்படி நிரந்தது எங்களுக்கு அந்த வைக்கோ எங்களுக்கு தாங்கோ நாங்க தெரியாம சிந்தித்தோம் என்று சொல்லி நான் வீட்டை செஞ்சாங்க நாயகன் சொல் மௌபா செஞ்சாங்க சௌபாவுக்கு முன்னாலேயே அவட பாவத்தை நான் மன்னித்து விட்டேன் அல்லாஹ் தங்க இடத்துக்கு அல்லாஹ் தங்க இடத்தூர் அடுத்த ஆயிரத்தி அஞ்சாவது ஆயிரத்தி அல்லா சொல்ல யாராவது செஞ்சு போட்டேன் அதுக்கு பிறகு மன்னிப்பு கேட்டாலும் நான் வந்த பாவத்தை மன்னிச்சேன் அஞ்சு இடத்துல அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பேன் பாவத்தை மன்னிப்பேன் பாவத்தை மன்னிப்பேன் அது எங்க விருப்பத்தில் உள்ளது என்ற விஷயத்தை அல்லா திருப்பி திருப்பி செல்லிக்கொண்டிருக்கோம் பாவத்தை சுழத்து நிக்காவுடைய முதல் ஆயத்திலே ஆச்சரியமான ஆயிரத்தி இந்த ஆயிரத்துக்கான தேவைப்படும் நாலஞ்சு நாள் தேவைப்படும் இந்த ஆயிரத்தி அதற்கு சூழ்நிலை நாங்குடைய பயன சேவே இது சின்னத்தான காரியம் அதுல நிக்கா பயன் சீர்தான் ஆனாலும் கூட அது நிக்காவுடைய பொசுபாய்க்குள்ளே அதற்கு சூழ் உள்ளாங்க ஒரு பொசுபா ஓடுதான் ஆரம்பிக்கும் அங்கிருந்த மக்கள் அதை விளங்கிக் கொண்டாங்க விளங்கி கொண்டாங்க ஆனா இப்ப மக்கள் எதை விளங்க மாட்டாங்க அரப விளங்க மாட்டாங்க என்பதற்காக வேண்டி அது தமிழ்ல மொழிபெயர்க்கு சொல்லப்படுகிறது அது பொத்துபாவல்ல அரபுல ஓடப்படக்கூடிய பொத்துபாவை தமிழ்ல மொழி பெயர்க்கு எனவே யாரும் விளங்கிக் கொள்ளக்கூடாது தமிழ்ல பயான் பண்ணாம நிக்காக செஞ்சா நிக்காக தொடப்பாச்சு யார் விலகி கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல அது பள்ளியில வச்சுக்கிறது நல்ல மன்ற திருவாட்சி அபிப்பிராணம் என்றால் எங்களுக்கு பின்னால பெண்களையும் போட சிறைக்கு நான் இங்க பேசுற விஷயம் நெசேஜ் இது பெண்களுக்கு சொல்லுவாங்களா வந்துட்டு பள்ளிக்கு வெளியே போக முடிய மறந்தாச்சு ஏன் காரணம் மாம்பழக்கு ஆண்டு தால சமுதாயம் கட்டி பேருக்கு செல்றது பத்து பேர் உட்கார்ந்தாச்சு மூணு பேர் நாலு பேர் மாசாவில் என்னென்ன சரி கதவரும் மாப்பிள்ளை பிடிப்பட்ட கலவரம் பொண்ணு பிடிப்பட்ட கதவரம் கலவரம் எல்லாம் கருத்து முடிச்செல்ல முடியவும் இருங்க அடையாளம்தான் மக்கள் கூடி கூடி சொல்லப்பட்டவன் எந்த விதமான சேவைகள் ஒது போது சட்டமான காலமாகறது பெண்களுக்கும் சேரக்கூடிய அளவிற்கு நடக்கும் நவீன காலத்துல பெண்களும் பள்ளிக்கு வந்தாங்க நவீன காலத்துல பெண்கள் பள்ளிக்கும் மேல கேட்டாங்க இந்த கந்த கதவை தொடர்ந்தா ஆண்களோட பெண்களுக்கு கூடிய உண்மையே ஆர்வம் பெண்களுக்கு ஆணும் பெண்களுக்கு முன்னால் ஒரு பயன் செஞ்சா அமைச்சி தான் ஒரு முறை பெண்களுக்கு முன்னால் ஒரு வேண்டும் எல்லா ஊருக்கும் சகஜத்தில் நடமாடக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் ஒரு ராவியத்தில் அபிரியா போல அவருக்கு அப்படி இல்லை அவருக்கு இல்ல பொதுவாக அது சொல்லப்படுகிறதுலாம் மதீனாவுக்கு மக்களை பார்த்து யா ஐயோ அண்ணா என்று பேசி இருக்கிறான் யா ஐயோ என்று சொல்லியிருக்கிறான் பெரும்பாலும் என்பது மதீனாவில பாதிக்கப்பட்டிருக்கிறது மதினாவிலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது எனவே அப்படி யாரும் சொன்னது சொன்னால் அதை போட்டு அரட்டிக்குற தேவை பிளாஸ் அப்படி சொன்னால் நீங்க பிடிச்சி சொல்லுவாங்க அது அவங்களோட ஹாலில் ஒப்பிடுவோம் ஏன்னா அதுக்கு அந்த இடத்துக்கு போய் தாமோடைய ஆய்வு பண்ணிருக்கக்கூடிய உங்களோட அல்லாவது அல்லாத நீங்க மேற்படுற மாதிரி நடக்கும் ஜமாச்சலப்புற மக்கள் இருக்கிறேன் மட்டும் தக்குவாத உடவு பாவங்கள் குறையோடும் தொழிலே இன்க்ரீஸ் ஆகிட்டு போகணும் பாவம் அதே லெவல்க்கு இது மாசால ஜமாத்திலே போய் கொண்டே இருக்கிறார் பாவம் அதே லெவல்ல வருஷா வருஷம் மஞ்சள் பாவம் அதே நிலைக்கிறேன் இது ஒரு நாய்கள் நவீனுடைய காலத்தில் வந்த புடா மிக அழகாக சொல்வார்கள் மிக அழகான காத்து கொடுத்தார்கள் நதியோட ஹஜிக்க கூடாது நதியோட திகாரம் செய்ய கல் வாழ்க்கையில நன்மை ஓடியது போல நாங்களும் விரண்டு அந்த புகை வாசி பெரிஞ்சாங்களே அந்த பெண்ணுடைய உட்கார்ந்து கொண்டாரு அந்த நேரத்தில் அந்த பெண் முகத்தை பார்த்து அல்லது சொல்லி யா காச கூட திருப்பி வாங்கல்ல வந்து நீங்க சொல்லுங்க கூடிய கட்டு உங்களை பராமரிக்கக்கூடிய ஒரு மாப்பா ஒரு புள்ள தேவ எப்படி சின்ன நகர் ஸ்கூல் வேணுமா வேணுமா மெடிசன் வேணுமா இதே போல அல்லா சொல் முறையை உண்மையான அண்ணன் பராமரிக்கக்கூடியவன் நான் நான் தான் நான் தான் உனக்கு கவர்மெண்ட் உருவாக்க உனக்கு பிள்ளைய தந்தது நான் உனக்கு மனைவியை தந்தது நான் உனக்கு பேரன்ஸ் உங்களோட நீங்க பயந்து கொள்ள எப்படி வைத்தார் தெரியுமா அவன் உங்களோட பழக்கேஷன் கருத்தர்கள் வெள்ளையர்கள் சீனர்கள் அஜமிகள் ஆங்கிலம் பேசக்கூடியவங்க இந்த போஷ்டி பேசக்கூடியவங்க சென்று மக்கள் இன்றைக்கு பல வகையான மக்கள் மக்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு பிரிஞ்சு எப்படி எல்லாம் இந்த பிளேஸ் அந்த பிளேஸ் பள்ளி பட்டங்க அப்துல் கிட்ட பாசையில மதுகி அதுல பிரிஞ்சு பிரிஞ்சு என்ன நீங்க அல்லா சொல்றா நீங்க எப்படி பிரிஞ்சாலும் ஒரு வாட புள்ள ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்துதான் நம்ம அவங்களோட படம் எங்களுக்கு தெரியும் சான்ஸ் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயங்களே மனிதன் வந்தான் மனிதர்களுக்கு இயற்கையான மரணம் இயற்கையான மரத்தம் அது வேற விஷயம் செவ்வாய் தான் நீங்க எல்லாரும் தான் என்ன இருக்கு அந்த ஆதம்ல இருந்துதான் ஆதமுடைய மனைவி அவ்வளா படத்திருந்துதான் அதனுடைய ஆ மூமன் ரைட் சுபஹானல்லாஹ் இஸ்லாம் இந்த அளவுக்கு பெண்களுடைய உரிமைய பத்தி பேசிட்டீங்க இந்த ஒரு ஆயத்துக்கு இந்த சூண்டு அல்லாஹ் சொல்றான் எல்லா மத எல்லா மலி எடுத்து கொண்டாலும் ஹஸ்பன் ரைட் ஹஸ்பன் के வேறwartz వైவுக்கு வேற போற கனவர் மனைவி எந்த ஒரே ஒரு மொழி அல்லாஹுடைய கலாம் சொல்லுது இல்ல கணவன் மனைவிக்கு செல்லுவார்கள் அவைக்கு செல்லுவார் உண்மையான அரவு மனைவி அம்மா கலத்துடைய நக்சுல இருந்துதான் நாங்கள் அவருடைய வாழ்க்கை துணைய படைத்தோம் ஒரே மனேஜர் ரெண்டு பேரும் நீங்க ஐம்பது லட்சம் ரூபாய் போட்டு லட்சம் ரூபாய் எனக்கு உங்களுக்கு என்ன ரைட் ரைட் மற்ற என்ன ஆனால் வருங்க சேவ் செய்வோம் ரெண்டு பேருக்கு செய்வோம் இதை பிரிச்சு இப்ப என்ன ஆகும் ஒரு கடைக்கு ரெண்டு மணி மீனே போனால் பொறுப்பு சேர் நான் எங்க பொறுப்பும் உங்களோட பொறுப்பு மாக்கோ நீங்க என்ன செய்வோம் நீங்க அங்க பயிற்சி நீங்க செய்ய என்ன செய்வோம் நான் என்ன செய்வேன் நல்ல மாக்க இதே போல அக்பனுடைய ட்யூட்டி என்ன வயசுல ட்யூட்டி என்ன இது வேற ஆனா ரெண்டு பேருக்கும் உள்ள உரிமைக்கு الله பெண்கள் பணிக்கப்பட்டிருந்த முடிவு இந்த விழா இல்லை நீங்க மாணவீங்க ஆடத்திற்கு இந்த விழா இல்லை பாரம்பரிய எந்த ஒரு பிராணியினுடைய விழா எழுக்கும் நேராயிட்ட என்ன இல்ல நேராக எதிர்க்கும் இந்த மலை ரோ மெட்டீரியல் என்ன கண் அது அது செய்யப்பட்ட பொருளே ரோ மெட்டீரியல் என்ன கண் இருக்குமோ இந்த பெட்ரோல் பெதோ அதனுடைய வளைவான பொருள் படைக்கப்பட்டது அதுக்கு எப்பயுமே நேரா சிந்திக்கவே தெரியாது யாரு நேர சந்திக்கிறோம் இதுக்கு நீங்க போகப்படவாட இயற்கை fullu aluga marandhu pora alage marandhu pora yenda fullu alugillai appa idukku marandhu poradha fullu alugandhu porum yarudhu sari fullu poramathil fullu alugillai ipo naan marandhu pogonu fullu alugirandhu yadhirandhen kai school la kai panni engey adhu therena fullu alugiduva appa ange pa anaye paithanaya yaar inga varona fullu alai illadhu thaan fullu nanagiyum இதே போலதான் பெண்கள் அவங்களுக்கு நேரா சிந்திப்பு தெரியாது பெண்கள் படைக்கப்பட்டது இதால அதை பயிற்சி போனாக்க நாளைக்கு பேசு ஒரு புள்ள நிறுத்தி வரும் என்ன வரும் செய்யும் அதே முள்ள தெரசு போட்டு கையில் அப்படியே சுருங்கிடும் இதான் அளவுக்கு டைட் பண்ண போனா உடஞ்சிடும் சும்மா விட்டா நீங்க ஊட்டிலை கேட்கும் அவதிப்போம் இந்த ஹதீஜன போது அதுவன் அலோக நடக்க சொன்னார் பெண்கள் ரோஜா பூவ போல பூண்டக்குள்ளே எல்லாருக்கும் இருக்கும் அது பூண்டாலே என்ன செய்தே என்ன செய்த கல்வரி செய்த வார்த்தைக்கே உள்ளாங்க வாதம் ரொம்ப இனிமையாக கைய சும்மா காத்துல வச்சா அவ கையெல்ல கடைக்கு பிடிச்சிருமாக்குமாறுமா பெண்கள் இதே போல நீ அப்படியே சும்மா வச்சா அது யாருக்கோ போயிருமாப்பா அங்கயோ போயிருக்க நிச்சயமா அது பொண்ணல்லாது ஆளானே அவங்க நெருங்கின ஒரு கூட்டாளி வந்தாரே தந்தை மனைவியை பத்தி முறப்பாடு மனைவிய சரியான திரைச்சி சின்னது கேட்கிறாய் கட்டுப்படுறா இல்ல பாருங்களேன் அப்படி இப்படி யாரு சொன்னாரு முறப்பாடு செய்யிருப்பா காலாக வரவேற்க மூணு ரெண்டு பகுதியை கவர்ன பண்றாங்க நிர்வகிக்கிறாங்க அந்த சின்ன குடிசை உள்ள சேமிப்ப என்ன சட்டம் கேட்குது இது உதாரணம் மணிக்கண்ட மூட அவுட் ஆன முன்னூத்தி ஆலைக்கு விளங்க மாட்டார் போல் போல தெரியாது என்ன செய்தி பாப்பா இல்ல வந்தேன் போன மனைவி கீழே வாழக்கூடிய வாழக்கூடிய வார்த்தையை கொண்டு அவன் வார்த்தையை திரும்பி வைக்க நீ இல்லாத நேரத்துல அமாயதங்கள நேரத்துல பராமரிக்கிறான் துரோகம் இல்லாம அவர்கிட்ட பார்த்து அவட அவ நீ கவனிக்காதீங்க என்ன செய்யாது அவருக்கு நிலம் வைப்பாரு அவ இருக்கூடிய ஒரு விஷயம் தான் வெறுப்பேரும் அவளுக்கு எத்தனையோ நலவுகள் இருக்கும் உணவி அந்த கெல்வியை மட்டும்தான் காத்துவான் நீ என்ன செய்யணும் ஒரு மனிதன் அடிப்படையில் அவளுக்கு ஒரு நலவை பார்ப்ப எத்தனையோ ஆயிரக்கணக்கான நலவுகள் இருக்கும் எவ்வளவு நாள் உன்னுடைய பாஞ்சாலன் கூட கால ஓகே போக்குள்ள உண்ட ஷூவை பண்ணி உண்ட என்ன ஷேர்ட் எல்லாம் கீர்ப்பான் பிரேக் பாஸ்ட் தயாரா இருக்கும் கிடைம் ஒரு பெறதுக்கு சில நடைமுறை சரி அல்லாஹ் அந்த ரெண்டு பேரையும் மையமாக வசித்தான் உலக இரண்டுக்கு ஆறு கோடி மக்கள் இருக்கிறான் அந்த கோடி மக்களே அல்லாஹ் படைத்தது அந்த ரெண்டு பேரும் அந்த ஆதம் அந்த சரி அல்வா இப்ப சொல்லான் இப்படிப்பட்ட அல்லாவ நீங்க பயந்து கொள்ளுங்க அல்லாவ நீங்க மக்கள்கிட்ட வேண்டித்தாங்களேன் அ வேண்டேன் அவுக்காக வேண்டி மன்னிச்சு கொள்ளேன் அல்லாவுக்காக வேண்டி பிடிச்சீங்களேன் அல்லாவுடைய பேரை சொல்லி ஒரு விஷயத்தை யாசகமாக கேட்பீங்களேன் அப்படிப்பட்ட அல்லாவை நீங்க பயந்து கொள்ளுங்களோ இதுங்க அல்லா இதை சொல்லி போட்டு சொல்றான் அல்லாவ பயப்படுறது போலவாய் ஜனங்களையும் நீங்க பயந்து கொள்ளுங்கள் அல்லாவுடைய அக்குற அல்லா பேசக்கூடிய அக்கு யாரு கொடல்வாய் ஜனங்கள் உடட் ரிலேஷன் உங்களோட வைஃப் மூலமாக மனைவியின் மூலமாக உங்களுக்கு சொந்தமாக கூடிய பிளட் ரிலேஷன் இந்த மூலத்தின் செல்லப்படும் அல்லா சொல்றான் போல உட குடும்பத்திலேயும் என்ன செய்யோ என்ன செய்யோ அல்லாரும் எனக்கு ஒரு மனைவி வந்து விட்டார் என்பதற்காக வேண்டி அப்போ எனக்கு ஒரு மாமிமா இருக்கிறான் என் மாமிய போல என் மாம போல எனக்கு இறக்காட்டக்கூடியவங்க யாரும் இல்ல சொல்லி போட்டு உங்களோட உங்க வாப்பூசிக்க மதிக்க வேண்டாம் இது பெரும்பாலும் நடக்கக்கூடிய விஷயம் தான் புதுஷை கண்டா பலசம் அனுமதிவார்கள் புதுஷை கண்டா பலசம் அனுமதி பாட்டுவோம் இருந்து எனக்கு ஒன்னாங்க அதுக்காரிப்போம் அதுக்கு போறது முக்கியமான ஒரு குழந்தை நான் பாரகமான் இந்த ஆமன்றத்தோடு பார்த்து சும சம்பி சு